இப்படியெல்லாம் சாத்திரங்களும் தோத்திரங்களும் முழக்கம் பதிஞ்சோதி வேதத்திற்குரிய ஆறு அங்கும் கால்களாக அதன் மீது இருக்கிற பலகை ஓங்காரமாக பிரணவமாக இருக்கிறது என்று சொன்னார் என்ன பெருமாள் எழுதல்ல இந்த மாதிரி பலகையா போடுவான் போடக்கூடாது எனவே அம்முதல் எழுத்து அம்பர் பீடிகையாய் துங்க நான்மரை நூல்களே நித்திலம் தோடு தசை தாம்பாயி சரி அந்த ஊஞ்சல் சங்கிலி வேணுமே நாலு சங்கிலி போட்டு கோத்து கட்டியிருக்கு அது சங்கிலி எந்த சங்கிலிண்டர் இரும்பு சங்கிலியும் பவுன் சங்கிலியுமா போடுறது நான்கு மறைகளே சங்கிலியாயிருக்கின்ற ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர் வேதம் அந்த நான்கு வேதங்கள் தான் அப்படியே அது அந்த சங்கிலியா இருக்கான் இல்லவா அப்படி இருந்து அதை இருந்து ஆமா இது அப்புறம் நான்கு மறைகள் அந்த சங்கிலியா இருந்து கொண்டுள்ள நித்தீலன் தொடுத்த அசைத்தாம்பாயி எங்கள் நாயகன் எம் பெருமாட்டியோடு இருப்பதற்கு உருகொண் உருக்கொண்டு தங்கி நாளன நவமணி குவிந்த பொட்டி சமைத்திட்டார் அது மாதிரி எங்களும் பெருமானும் பெருமாட்டியும் தங்குவதற்கு ஏற்ற இடத்தை அந்த அமைத்தார்கள் என்று சொல்வார் பாட்டு சொல்ற இந்த ஒன்றாவது சொல்லுவோம் ஏனென்றால் பெருமானும் பெருமாட்டியும் எழுந்தருள் அந்த இருக்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இதுவே போதுமானது என்பதை கருதி அந்த ஒன்றை நான் நினைவுபடுத்த விரும்பினேன் இனி இப்படியாக அழகுபடுத்தினார்களாம் அழகுபடுத்தின பிறகு இனிமேல் பெருமகான் வந்து அங்கிருந்து கையிலிருந்து பாட்டு எல்லாம் யாரார் வந்தார்கள் என்பதெல்லாம் இது ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கப்படுகிறது அதன் பிறகு எல்லோரும் அப்படி வந்தார்தான் எங்க என்ன என்ன இங்க வல்ல கையிலுக்கு வந்தார்தான் மனோலை கொண்டு மனோ நேரம் கையில வந்துட்டாங்களாம் அப்படி கையிலுக்கு வந்தவுடனே சரி இவங்க எல்லாரும் சேர்ந்து மணமகனோட இப்ப எங்க வரணும் மதுரைக்கு வரணும் மதுரைக்கு வரணும் அதற்காக வரும்போது அந்த எல்லா பெருமக்களும் வந்தவர்களை பார்த்தாராம் இங்க ஒரு அருமையான குறிப்பு ஒரு அருமையான குறிப்பு இப்ப ரொம்ப பெரிய ஒரு பெரிய இடத்துல பல பேர் வர்றாங்க நாம வேற ஒண்ணு வேணாம் பெரியவரையும் வேணாம் இப்ப நாம ஒரு திருமணம் பண்றோம்னு வச்சுக்கல பந்தா எல்லா மக்களும் வந்திருக்காங்க வெறும் பார்த்தேன் இருக்கு ஒருத்தர் அந்த வருடம் போய் நேரம் போய் அவங்க லதர் பேக்கை தூக்கிட்டு நினைச்சு எங்க அம்மா இல்லையா அந்நிய இல்லையான்னு கேட்பான் கீழே வேலை செய்வா இருப்பான் ஏன்னா அவன் இவனை கண்டா போதும்னு வர்றான் மற்றவங்களை இவன் அவனை கண்டா போதுன்னு வர்றான் இப்படி இவளெல்லாம் இந்த பார்மாலிட்டியே ஒரு ஒரு அருமையான பாட்டுல ரொம்ப அழகா விளக்குகிறார் அது சொல்லாம இருக்க முடியல இவை எல்லாம் திருமண படத்தில் இருக்கின்றடவா ஆம் இருக்கின்றன என்பதை பார்க்கணும் அதுக்காக தான் தீர்த்தன் முன்பணிந்து ஏற்றுகின்றார்களில் சிலருக்கு தன் திருவாயில் வார்த்தை நல்கியும் வந்தவங்க வணங்குறாங்க வணங்கணும் சரி அதுல சில பேருக்கு எப்போ வந்தீப்பா என்று வந்தா என்னும் எம்பெருமானன் திரு குறிப்பு என்னைக்கு எனக்கு அப்படி சில பேருக்கு வார்த்தை சொல்றானா சிலருக்கு சிலருக்குள் மொழிகள் நகை வழங்கியும் சிலருக்கு ஒரு புன்முருள் மட்டும் ஒரு சிரிப்பு மட்டும் அப்படி விட்டுறா சிலருக்கு ஆறுள் மொழிகளில் நகை வழங்கியும் சீலர்க்கு கண் பார்த்து நீன் மூடி துளைக்கியும் சிலருக்கு என்ன கேட்ட சரி அங்கே வணங்குறாங்க தலையை மட்டும் அசைச்சிக்கிறாரா அதே போதும் அவனுக்கு நீங்க சிலருக்கு சிலருக்கு என்ன உட்கார்ந்து சொல்லிட்டு என்ன தெரியுமா கையில ரெண்டு ஆப்பிள் எடுத்து கையில வச்சுக்கோ எல்லாரும் உட்காரி இவருக்கு மட்டும் ஆப்பிள் கொடுக்கிறாரா அவருக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஆற்றல் கருணை செய்தது எப்படி என்பதை பார்த்தால் இன்னைக்கு இருக்கிறது அன்னைக்கு இருக்கிறது மனித இனத்துல நமக்கே இருக்கும் போது ஆண்டவனுக்கு இருக்காதா இப்படி எல்லாம் ஒரு பாடலை ரொம்ப அற்புதமாக செய்கிறார் இதையெல்லாம் நாம் காணுகிறோம் இனி அவருக்குலங்காரம் பண்றாங்க பேசாம இருக்க வேண்டிதான் மாப்பிள்ளம் பண்ண இன்னைக்கு நான் சொல்றது கேட்கணும் மாப்பிளத்தோழன் மாப்பிள்ளை கேட்கணும் மாப்பிளத்தோழன் பணம் பதினஞ்சு ரூபாய் வச்சிருக்காங்க இலையில வச்சிருக்கேன் சாப்பிட ஆகிறனா சாப்பிட மாட்டான் ஏன் மாப்பிள்ள சாப்பிடல கேட்பாங்க பணம் நீங்க இருபத்தஞ்சு ரூபா வச்சிருக்கீங்க என்ன விரும்புறாரு பகுதிகளுக்கு நூத்தி ஒரு ரூபாய் விரும்புகிறாரு மாப்பிள்ளை அப்படியா நூத்தி ஒண்ணு வச்சா தான் இப்படி எல்லாம் ஒரு காலத்துல பாரமாச்சிருந்தது இப்ப முதல்லயே சில்லைய கைக்கிறதுனால இதை பத்தி பேச்சு எல்லாம் போட்டுதான் முதல்லயே வாங்கி விடுறான் அதனால இலையில வைக்கிறது போறதில்ல முடியல இலையில சாப்பிடுறதுன்னா மாப்பிள்ள சாப்பிட மாட்டாரு ஏன் உட்காந்துருக்காருமா மாப்பிள்ளை சொல்ல மாட்டார் பதினெட்டு தோலன்னு இருப்பான் இவன் இருபத்தஞ்சி ரூபாய் வச்சிருப்பான் அப்புறம் ஐம்பத்தி ஒன்று வைப்பான் அவர் நூற்றி ஒன்று வச்சா தான் சாப்பிடுவான் இவன் நூற்றி ஒன்று அவனு கூட சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்கும் பசியா இருக்கும் விடமாட்டான் அந்த பையன் தோட்டோட போட்டான் ஏன்னு மாப்பிள்ளைக்கு வைக்கிற நூற்றி ஒன்று தனக்கு வச்சா அவனும் அதனால மாப்பிளைக்கு வைக்கிற தனக்கு வைக்கிறதுனால வந்து நினைக்கிறேன் நூத்தி ஒன்றுத்து வைக்கிறாலும் மாப்பிள்ளை சாப்ப மாட்டாருமா என்ன பிதுவெல்லாம் காலத்தில் அல்லவா இப்போ மாப்பிள்ளை பிகுவே போயிட்டுது ஏன்னா முன்னே சில்லறையை வாங்கி விடுறேன் இந்த சில்லறை வாங்கினாலே பிகு போடும் பொங்கல் எல்லாத்துக்கும் இதை உக்கம் சில்லறை அர்த்தம் வாங்காத வரைக்கும் மாப்பூசியா இருக்கலாம் பழைய மாப்போசிய ஓய் தகுந்த அதுல மா பணம் வாங்காத வரைக்கும் பழைய மாப்போசியா இருக்கலாம் வாங்கிட்டு அப்புறம் அவ்வளோதான் என்ன பண்றது சிவம் அதனால இப்படி அந்த அவர் அந்த அமைந்திருப்பதை எல்லாம் மிக அருமையாக காட்டி நிறைவுபடுத்துகிறார் இனி அடுத்த மதுரை மாணவர் இப்பொழுது அங்கிருந்து வந்துவிட்டார் இப்பொழுது நேயர்கள் எங்கே வந்தார் கைல இருக்கின்ற பெருமாள் அணிவோட குபேரன் என்ன மற்ற தேவ மற்ற மூவர் என்ன எல்லோரும் சேர்ந்து அப்படியே வருகிறார் மதுரைக்கு வந்தார்லாம் வந்த ஒரு பெரிய மதுரை மாநகர்ல அந்த எல்லையில ஒரு சங்கத்தை வச்சு ஊதிலாம் எல்லாம் யார் வந்தாங்க தேவ இதெல்லாம் பாரியார் ரொம்ப அருமையே சொல்வார் தேவர்கள் தேவன் வந்தான் செங்கன்மாள் விடையான் வந்தான் மூவர்கள் முதல்வன் வந்தான் முக்கன்யம் பெருமான் வந்தான் பூவலர் அயன்மான் காலா பூரண புராணம் வந்தான் யாவையும் படைப்பான் வந்தான் என்று சொல்றதுனா தேவருக்கு தலைவன் இதோ வருகிறான் பரா எச்சரிக்கை மூவருக்கு முதல் இதோ எச்சரிக்கை ஈரிலாதவன் வருகிறான் ஈசன் வருகிறான் இதோ சொல்லி மதுரை மாநகரம் பெரிய விழா கோலம் உண்டு அப்படி அலங்கரிக்கப்பட்டு அந்த சின்னங்கள் எல்லாம் ஊதுகின்றனவாம் வருகிறார் அப்போ யார் வந்து வரவேற்கிறது நமக்கு ஒரு தலைவன் வருகிற மதுரைக்கு தலைவி பாண்டி பேரரசி வரவேற்பு கொடுக்கிறது அந்த நீங்க பாண்டிட்டு பேரரச பாண்டி பேசி யார் வரவேற்றால் மனப்பொண்ணு பாண்டி பேரரசி என்ற முறையில் கையில் இருந்து வருகின்றவனுக்கு வரவேற்பு கொடுப்பது எல்லாம் நீ நம்ம கத்துக்கணும்னா கத்துக்கணும் இது போல ஒரே வருடம் பெரிய புராணத்தில் ஞான சம்பந்தர் வருகிறார் மதுரைக்கு கொலைச்சறையை விட்டு தான் அழைச்சார் பாண்டிய நாட்டுக்கு வருகின்ற பொழுது முதல் முதல் வரவேற்றுவது யாருன்னா குளச்சரை யாரை விட்டு வரவேற்க செய்யறாரு ஏன்னா தொலைதூரம் சென்று ஒரு ஒரு மைன் சென்று வரவேற்பது ஒரு பெண்ணுக்கு அழகல்ல பாண்டி பெண் பெருமாட்டியை நெடுமாறு தான் வரவழைச்சிட்டோம் அந்த பிள்ளைய பார்க்கிற ஆசை அதனால இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் சேர்க்கலா ஒரு கோடி இல்ல ஒவ்வொரு கோயில் கட்டிக்கும் வருகிறார் <S preachers> அதன வழிபாடு செய்துட்டு மீண்டும் வளமாக வருகிறாராம் வளமாக வருகின்ற பொழுது ஒரு இடத்துல ஒதுங்கி இருந்து வரவேற்கிறாராம் அப்ப இரண்டு பேருக்கு தான் வரவேண்டிய எண்ணம் உண்டு அதுல குளச்சிரையாரை முன்னே வைத்து வரவேற்றும் தான் வந்து திருக்கோயில் செய்து முடிந்து அப்படி வளமாக வர இவர்கள் அப்படி வர அப்படி ரொம்ப அற்புதம் இதெல்லாம் அப்படி வரவேற்ற ஒரு பக்கம் அருளியலை வற்புகின்றன கேட்ட இங்க வந்து உணப்பெண் வரவேற்க சொல்லப்படாதே பாண்டி பேரரசு வரவேற்கிறது அப்படி சொல்லணும் நீங்க பாண்டி பேரரசு வரவேற்கிறது பெண்ணீனு அது பாருங்க சொல்லு எப்படி போறாரு பாருங்க பெண்ணீனுக்கு அரசி என் உமைய மீன் போடக்கூடாத உமைய மீன் போடக்கூடாதோ உமி மீதான் அண்ணம்மா ஏன் தராதகீன்னு போடக்கூடாதோ நீங்க தடாதகை உமையம் என்று சொன்னா ஒரு மனப்பெண்ணு கருதிருவீங்க நீங்க அந்த நிலையை அவளுடைய நிலை எது கேட்டா பெண்ணினுக்கு அரசி ஒரு பாண்டிவா தேவி வரவேற்க வேண்டியது அவளுடைய மரபு அதனால பெண்ணினுக்கு அரசி வாயில் பெருந்தகை அமைச்சர் ஏனை மன்னினுக்கு அரசர் சேனை மன்னவர் பிறரும் இண்டி முதல்லு கரைசி அப்புறம் பெருந்தகை அமைச்சர் அதுல வேற அமைச்சர் அப்பவே இருந்திருக்கு எல்லாம் இருந்திருக்கு சில அமைச்சர்கள் மாண்டு பிரிவு போட்டுக்கும் ஒரு மாண்டும் அங்க சிலது இது போனாங்க சிறுந்தகை அமைச்சர் பெருந்தகை அமைச்சர் ஏனை மண்ணினுக்கு அரசர் மன்ன அவர் பீரரும் இன்டி கண்ணீனுக்கு இனி தன்னை கண்ட எதிர்கொண்டு அரசன்மான ஒரு பார்த்த இந்த படிக்கணும் என்ன என்ன இந்த அன்னையை தடாதகை என்றோ உமை என்றோ சொல்லாமல் பெண்ணினு கரசி என்று கூறியதற்கும் இந்த வரவேற்பை ஏற்று வருவது யார் சொக்கநாதன் அல்ல செவருமான் கங்கை முடி தரித்தவன் அல்ல பின்னனுக்கு அரசு ஆமா சார் அவன் மின்னவர் அரசு இது மன்னவர் அரசு எனவே அரசுக்கு அரசு வரவேற்பு கொடுக்குது இந்த ஒன்றுக்கே கொடுக்கலாமே இந்த பல்கலைக்கழகமா அவர் கொடுக்கிறது தகுதி வாய்ந்தது மனசில் வச்சுங்க ரொம்ப அற்புதமா பாண்டிருக்க பெண்ணினுக்கு அரசி என்று சொல்லி இங்க விண்ணினுக்கு அரசனோரின் வியத்தக நகரில் இந்த ரெண்டு அரைமொழிகளுக்கே ஆயிரம் ஆயிரம் வந்து கொடுக்கும் ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்க எனவே இப்ப பாருங்க அதுல வந்தார் சொல்லும் போது தூக்கி உயர்த்தி வைத்தவர் படிச்சல் பெரும் கடவுளும் கடகமோட தெரிந்து தமிழ் தமிழ் கடவுளும் என்றும் தலைவனா இருக்கின்ற பெருமானியே இருந்து தமிழ் இதை விட வேற என்ன சொல்ற உலகத்தன் கூப்பிடும் கடகமோட பண்ணுற தெரிந்து <Avens Suddenly> தமிழ் முதல் பாதின்தேத்து மகாளியரும் தமிழ் முதலாக இருக்கிற பதினெட்டு தேயத்தில் இருந்து வந்தவர்கள் சொன்னார் தமிழ் முதல் தமிழ் முதல் வாரியார் நடிகர் சொல்லிட்டு இருப்பார் எல்லா தமிழும் எங்க முருகப்பெருமான காண போச்சுங்களாம் அப்படி போகும்போது முத முத போனது எது தெரியுங்களா அப்படி எது தெரியுது நம்ம தமிழ் தானுங்க முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமுடு நீடு பாடி பாடி முஞ்சர் மனைவாசல் தேடி தேடி உழலாது முந்து தமிழ் எதுல முந்துச்சு இறைவனை காண்பதில் முந்தியது எங்க தமிழ்னா முந்து தமிழ் மாலை கோடி கோடி இறைவனை காண்பதில் முந்தியது எங்கள் தமிழ் அப்படி போற ஒண்ணு சொல்லுவார் இவர்கள் வந்தார்கள் ஒரு வரி தான் சொல்ல போறாங்களா இப்படி எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வரவேற்பு அச்சுட்டு போறாங்க போகும்பொழுது அந்த மதுருக்கு பேசிட்டாங்களா அந்த பேசுகிற பேச்சை நம்ம திருவண்ணாமலைக்காரர் மாதிரி டேப்பு எடுத்து விட்டார் அப்பவே டேப் இருந்திருக்கு சுவாமி ஒளிப்பதிவு செஞ்சு விட்டார் என்னன்னார் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு இப்ப வர மண்ணுக்கு அரசே வருகிறான் பெண்ணின் வரவேற்று வருகிறார் அதனால பேசிவிட்டாங்களா நீங்க அங்க இருக்கிற பெண்கள் பேசிட்டாங்களாம் என்ன தடாத சொக்கநாத சொக்கநாத மணக்கிறதுக்கு உலகத்தில் நாமல் தான் எல்லாம் திருமணம் செய்துட்டு இருக்கிறோம் கொடுத்து வச்சோம் பெருமானையே திருமணம் செய்து கொடுத்து வச்சோம் அடார இது ஒழிப்பது நான் ராவல அடுத்து அப்படின்னாரு இப்படி ஒரு பக்கத்துல இருக்கு ஒரு ஒண்ணு வந்தது அவத்தான மங்கையை மனப்பான் வல்லும் பட்டிமன்ற நம்ம தடாதைய பணத்திற்கு என்ன தேவம் செஞ்சானோ ஆமா எட்டு மருவீன்கள் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில் காணுண்டு கும்மி அடிங்கிறீங்களே கும்மி அடிச்சது திருவிழா போனோம் என்னமோ புதுசா நம்ம கண்ட மாதிரியும் ஆண்களோட பெண்களும் சரி நிகர் சமமாக வாழும் என்ன செஞ்சாருங்க இந்த பெண் அந்த கைல பெருமானை மனப்பதற்கு என்ன தவறு செய்ததோ செய்தாரோன்னு சொல்லி உடனே ஒரு செட் என்ன சொல்லிச்சு அந்த கையில இருக்கிற பெருமானு நம்ம மதுரை பெண்ணை என்ன தவறு செய்தாரோ அப்படின்ட்டு எட்டும் அறிவியல் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மி அடிக்கிறீங்களே அந்த அடிச்சு அடி தரஞ்சது முன்னடிச்சிருக்க சிவ சிவா இதெல்லாம் என்பார் அப்படி அந்த ஒளிநாடா எடுத்துக்கிட்டே வர்றாங்க ஊர்வலம் வந்துகிட்டே இருக்குது போது அப்புறம் ஒண்ணு சொல்லுச்சு அங்கடி மதுரை என்னோ ஆற்றியத வந்தான் என்பார் சொன்னாங்க என்னமோ மதுரையில எத்தனையோ விழா வந்திருக்குது நாமும் பார்த்து நம்ம அப்பா அம்மா தெரியுது இது மாதிரி ஒரு மனக்கோலத்தை இதுவரைக்கும் கண்டதே இல்லைன்னா அதுவும் ஒளிநாடா விழுந்தது என்ன சொன்னார் இங்கி வருவாது என்ன நாம் நோற்றோம் என்பார் இன்னும் ஒரு செட் என்ன பண்ணிச்சு இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு கண்ண கொடுத்து வச்ச வேடி என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே அப்படின்னு ஞானசிமதி தேவார் சொல்லிட்டு உண்மையாக தான் என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே நாம கொடுத்து வச்சோல் காலத்துல சொக்கநாதருக்கும் மதுரை மீனாட்சி கல்யாணம்னா அது வேற யார் காலத்துல எனவே இந்த இருவருக்கும் திருமணம் முடந்த காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை அப்படின்னு அரசியல்வாதி இவர் காலத்தில் நாங்கள் எல்லாம் இருப்பதே பெருமை அப்படிங்கிறானே அது மாதிரி இந்த திருமணத்தை காண்பதற்கு நாமெல்லாம் கொடுத்து வைத்த இந்த காலத்தில் இப்படி எல்லாம் நம்முடைய திருவண்ணாமலை ஐயாவர்களையும் சேர்த்து கல்யாணத்துல பாத்துங்க உங்களுக்கு எல்லாம் அப்படி தான் இப்படி எல்லாம் நம்ம பாட்டு இருக்குது சொல்லல ஒருத்தர் சொன்னானா இவ்வளவு சார் இன்னைக்கு வருது நம்ம அமைச்சர் அமைச்சர் தான் அமைச்சர் அப்படி ஒரு குரல் பாத்துங்க இவையெல்லாம் ஒலிப்பதிவாயின இப்படியாக அவர்கள் எல்லாம் வருகிறார்களாம் அதன் பிறகு சில இந்த இன்புரு வகையினால் சொல்றாங்க விட்டுவிட்டு ரொம்ப அருமையான பகுதி ஒன்று அந்த பெண்கள் சிலர் வந்து அந்த பெருமான் மீது தம்மை மறந்து அந்த ஈடுபடுகிறார்கள் தம்மை மறந்து ஈடுபட்டவுடனே அந்த பெருமான் அவன் அங்க இருக்க தான் பிரிந்திருப்பதனால சில கையில் இருக்கிற வளையல் எல்லாம் தானா விழுந்துதான் அது மெய்ப்பாடு பெண்களுக்கு வருகிறது ரொம்ப அருமையா சொன்னார் தன்னம் துறைவன் தனந்தமை நம்ம முன்ன உணந்த வலை என்ன தலைவன் பிரியதாங்கிறது எனக்கு தெரியுதோ இல்லையோ எங்க வளையலுக்கு போன் வந்துருது அப்படி சொன்ன ஒரு ஆள் திருவள்ளுவர் தான் வேற யாரும் இல்லை எல்லாரும் இது மாதிரி அணுகுமுறை திருவள்ளுவர் தான் அதனால வளையல்லாம் மேகலை இடையில இருக்கிற நெகழுதான் நினைக்கிறேன் அதுக்காக சொன்னா சில பேர் நட்பு நட்பு இருக்கிற அவன் பையில பணம் இருக்கிற வரைக்கும் இவன் நட்புப்பான் பணம் காலியா போச்சு அவன் பாட்டுக்கு போடுவான் அப்படி சொல்ல நண்பர் சில பேர் அவனுக்கு கையில பணம் இருந்தாலும் கூடவே ஆமா பணம் இருக்கிற வரைக்கும் கூட இருப்பான் மெட்ராஸ்ப்பா நமக்கு வந்து சொல்லிட்டு என்னப்பா அவங்க நண்பரை பார்க்க போலையான இன்னொரு பதினஞ்சாலை அந்த பையல பாக்குறது இல்லை மெட்ராஸ் ஐயே வந்தாலும் சரி எங்க நண்பனை பார்க்காத இவ கடகரா போடின்னு கீழே கொழுந்துட்டது இப்படி நட்பு சில பேர் இருக்கிறாங்க நல்ல காலத்திலயும் சிலம்பா இருந்தது இப்ப வருந்து காலத்திலயும் இருக்குது செலும்பு மாதிரி இருக்கு செலும்பு மாதிரி இருக்கு நட்பு நல்ல காலத்திலையும் கருவந்த காலத்திலையும் ஒரே மாதிரி நட்பு அது சிலம்பு செய்யுது இந்த வளையல் என்று நட்பின் திறத்தை போட்டுக்கிற வளையலை கொண்டும் காலில் போட்டுக்கிற சிலம்பை கொண்டும் எல்லாம் பாடல்கள் இவையெல்லாம் பாடல்கள் திருமணம் நடக்காத பெரிய அறிஞர்கள் என்ன செய்வான் கேட்டா ஒன்றை மையமாக கொண்டு உலகியல் அறங்களையும் சொல்லிக் கொண்டு போவார் அந்த கவித்துவம் இலக்கியத்தினுடைய திருமணம் தான் நடக்க போகுது நடக்காத ஆயினும் சொன்னார் ஏன் உலகியல் அறங்கள் இப்படி வாழ நட்பு இப்படிப்பட்ட நட்புங்களை நல்லது இருக்கிற வரையும் கூட நமக்கு அப்படிப்பட்ட நட்ப உயிர் போகும்போது நினைச்சா கூட உயிர் போறதை விட பெருசாப்படும் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் சாக போகும்போது நினைச்சா கூட சாக விட அதான் துன்பி பண்ணாயா நெஞ்சில் ஆறுவா அப்படி அவ்வளவு துன்பம் அப்படி சொன்னும்பி சொல்லாம் உள்ள வர்ற மாப்பிள திருவள்ள வர்ற மாப்பிள்ள ரொம்ப அருமை இதுவரைக்கும் அந்த மாமி வந்து வரவேற்க மாமி ஏன் ரெண்டு காரணம் ஒரு காரணம் அரசி மகளாயிட்டா எனவே அவ வரவேற்பு கொடுக்கிறது போதும் இன்னொரு காரணம் மாமி மாமா அதிகமா மாப்பிள்ளை கிட்ட பேசுற பழக்கம் இல்லை அதிகமா தெரியாது ஆனாலும் அன்பு இன்னமும் தன்னுடைய பொண்ணுக்கு வந்த கணவன் வந்திருக்கிறான் அதுவும் கைலியங்கறி பெருமானே வந்திருக்கிறான் அதனால என்ன பண்ணுறே அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச உடனே நுழைஞ்சி உள்ள வரும்போது நேரா போய் வாங்க வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு கேட்பால மரவல்ல அறமல்ல அதனால ஒதுங்கி இருந்து சிவத்தோட சிவரா அதை போய் நலப்பட எடுத்துட்டா நம்முடைய பரிசோதனை ஒடுங்கி சொன்னாராம் ஒடுங்கி சொன்னாரலாம் அருமையான பகுதி அந்த பகுதியை ஒரு மட்டும் நான் சொல்லி நான் நினைவுபடுத்துறேன் ஒரே வரி மட்டும் மங்கள மகளிரோடும் காஞ்சன மாலை வந்து காஞ்சன மாலைங்கிறது தடாதகனுடைய தாயார் மா இல்ல வந்து என்ரக நீ கையில வந்து நல்ல பூர்ணமா வச்சிருந்தா பக்கத்தை மட்டை தோழி மாறலாம் அத வாங்கி அது நிக்க நோது காலில் ஊத்தலாம் மருமகனை மாமி வணங்கலாமா அப்படிங்க கூடாது ீங்கள பெருமான் யார் அப்ப நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ எல்லா இருக்கும் எனவே உலகியல் முறைக்காக மாமி மருமகன் என்று நீங்க பேசிக்கொண்டாலும் எல்லாமாக இருக்கிறவன் பெருமான் ஆதரினாலே இந்த மாமி என்ற மரபில் இருக்கின்ற இந்த பெண்ணும் இந்த தாய்ப்புலவும் அவன் திருவடியில தண்ணீர் ஊற்றி தெளித்து தலையில் தெளிஞ்சுக்கிட்டு வாயில ஊத்திட்டு